ஓம் நமோதிசம்பிராய்ஷிபியோ மஹோ நமோ குருபியோபி பிரானைவாஹமஸ் ஓ ியமம் ௌடபதார அைதாந்தை மாக்கிய உபிஷத்தின் முக்கியமான சாரமாக எல்லா பிரகரணங்களிலும் கிரமமாக உபதேசம் பண்ணுகிறார் அத்வைதத்தினுடைய ஆழத்தை நன்கு உணர்த்துபவர் கௌடபாதாச்சாரிய நம்ம மற்ற இடங்களில் பார்த்த ஆழத்தை காட்டிலும் அத்வைத்தம் எவ்வளவு ஆழமானது என்பதை காரிக்கைகளில் நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம் அத்வைத்திஷ்டையை நன்கு பலமாக உபதேசம் பண்ணுகிறார் கௌடபாதாச்சாரியர் உங்களுக்கு படிக்க படிக்க தெரியும் இந்த பிரகரணத்தை பூர்த்தி பண்ற போது இன்னும் நல்லாவே விளங்கும் ஒரு தரம் படிச்சா நிறைய படிக்கணும் திரும்ப திரும்ப பௌன புண்ணியேன சிரவணம் குறியா மறுபடியும் மறுபடியும் பார்த்தால் ஒழிய இதை தெள்ள தெளிவாக நாம் நன்றாக புரிந்து என்று சொல்ல முடியாமல் படிச்சாதான் புரியும் அத்வைத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்தை என்னன்னு கேட்டா சிருஷ்டிய பரிபூர்ணமா நீக்கிறது அதற்கான பிரமாணத்தை நன்றாக உறுதியாக வைத்துக் கொண்டிருக்கிறது அத்வைத்தம் சொன்னா துவைத்தவாதிகள் சொல்ற அத்வைத்தம் கிடையாது அத்வைத்தவாதிகள் வேற துவைத்தவாதிகளுக்கும் அத்வைத சப்தம் உண்டு அதை மறக்கப்படாது அத்வைத சப்த பிரயோகம் உண்டு அது பகவானுக்கு லட்சணமாக இருக்கும் அத்வைதப்தகவானுக்கும் நமக்கும் ஜத்துக்கும்ியர்த்தல உபயோகப்படுத்துறோம் இந்த அத்வைதம் என்கிற சொல்லை பரமாத்மா ஜீவாத்மா ஜெகத்தினுடைய ஐக்கியத்துக்காக உபயோகப்படுத்துறோம் ஆனா அவர்கள் பரமாத்மாவினுடைய லக்ஷணமாக அத்வைத சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார்கள் அத்வைதம் என்கிற சொல்லை பரமாத்மாவுக்கு லட்சணமாகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே அத்வைத்தம் என்பது ஐக்கிய ஜானத்தை துவைத்த மதத்தில் கொடுப்பதாக சொல்லுவதில்லை ரெண்டு மதம்தான் இருக்கு ஒன்னு துவைத்த மதம் இன்னொன்று அத்வைத்த மதம் அத்வைத்த மதத்துக்குள்ள நிறைய பிரிவு இருக்கு எப்படி கர்மயோகத்துக்கு நமக்கு நிறைய வழி இருக்கோ பூஜை பண்ணுறதும் கர்மயோகம் தான் சமுதாய சேவை பண்ணுறதும் கர்மயோகம் தான் கர்மயோகா பகுவிதா பலவிதமாக இருக்குது ஞானயோகத்துலேயும் பலவிதம் மாதிரி சில சமயங்களில் தோன்றுகிறது ஆனால் ஞான பரமார்த்த சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரே முறை தான் அதுலையும் நிறைய அந்த குழப்பத்தினால படிச்சு நான் இருக்கும் ஆனா அத்வைத்திற்கும் அநேக மதங்கள் துவைத்த மதங்களுக்குள்ள உட்பிரிவுகள் ஏராளமாக இருக்கு அத்வைத்த மதத்துல உட்பிரிவுகள் கிடையாது வாதத்துல தர்க்கத்துல வேணா சில அபிப்பிராய பேதங்கள் இருக்குல்ல ஆபாசவாதகா பிரதிபிம்பவாதா ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒண்ணு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயே வித்தியாசம் சொல்கிறார்கள் ஆபாசவாதா பிரதிபிம்பவாதா அவட்சேதவாதா இது மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கலாம் ஸ்ரவணத்தினால ஞானமா நிதித்தியாசனத்தினால ஞானமா இப்படியெல்லாம் கேள்வி அதெல்லாம் அத்வைதிகளுக்குள்ள பல அபிப்பிராய பேதங்கள் ஆனால் தத்துவத்தில் இல்லை அந்த தத்துவத்தை விளக்கிற முறைகளில் இருக்கு சில வித்தியாசங்கள் ஆனால் துவைதிகள் அப்படி இல்லை துவைத்தம் வந்து ஒரு ஒருத்தரும் விஷ்ணு தான் பரமார்த்த தேவதை சிவன்தான் பரமார்த்த தேவதை சக்தி தான் பரமார்த்த தேவதை அப்படி சொல்லி நிறைய தேவதாந்தரங்களை எல்லாம் உண்டு பண்ணி ஒரு தேவதாந்தரத்தில் பரம பக்தி வச்சு இன்னொரு தேவதா தேவதைய மட்டம் தட்டி இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது அதில் தான் இருக்கு எதுக்கு இதை சொல்றேன் அத்வை தத்த சித்தாந்தம் பண்ணுவதற்காக வேண்டி கௌடபாதாச்சாரியார் நன்றாகவே பரிசிரமம் அர்த்தம் ரொம்ப கஷ்டப்படுறார் முயற்சி எடுத்துக்கிறார் எஃபர்ட் எடுத்துக்கிறார் சொல்றேன் நிறைய எப்படியாவது இந்த விஷயத்த யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த கோட்பாட்டை கோட்பாட்டுக்காக எல்லாருக்கும் இதை புரிய வைக்கணுங்கிற ஆசையோட அதி தீவிரமான ஜிக்னாசுக்களுக்கு இதை நன்றாக சொல்லி கொடுக்கணுங்கிற பரம கருணை காரண்யாது இதம் அமிர்தம் இந்த கருணையோட இந்த அமிர்தத்தை கொடுத்தார் ஆக இப்பேற்பட்ட இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிற போது அவர் என்ன சொல்றார் ஏற்கனவே ஆகம பிரகரணத்துல ஒரு கோணத்துல சொல்லியிருக்கார் அதில் வந்து சித்தாந்தத்தை பற்றி ஜாஸ்தி பேசல வைத்தியத்திலையும் ஓங்கார நிர்ணயத்வாரா ஆகமத்தில் அத்வைத்தம் சொல்லப்பட்டது அப்புறம் வைத்திய பிரகரணத்திலையும் அத்வைத்தம் சித்தாந்தம் திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு நன்றாகவே அத்வைத்த சித்தாந்தம் ஜெகன் மித்யாத்வ நிரூபணத்வாரா அத்வைத்தம் நிரூபித்தம் அப்புறம் அத்வையத்த பிரகரணத்திலையும் திரும்பவும் அதே விஷயம் நன்கு நிலைநாட்டப்படப்பட்டது யுக்தியா ஸ்ருத்தியா ஜீவ ஜகத் சிருஷ்டி நிஷேதா கிருத்தா ஏன்னா திரும்பவும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ தான் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை இன்னும் ஆழமாக அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் சொல்கிறேன் அத்வைதான நமஸ்காரம் பண்ணி அத்வைதான ஸ்தோத்திரம் பண்ணி அத்வைதானுடைய பெரிய பெருமை என்னன்னா அவிவாதான்னு சொல்லி அப்புறம் வந்து அவிவாதஹா அப்படின்னு சொன்னவர் நல்லா விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவிவாதம் அந்த லட்சணத்தை அவிவாதம் நிபோத அவிவாதம் நிபோத நிச்சயத்தை நன்றாக நிதராம் போத எப்பொழுதும் நிச்சயமாக உறுதியாக இந்த அவிவாதம் அஜாதிவாதம் அத்வைதம் வார்த்தையினுடைய விளக்கம் இதெல்லாம் நிபோத இப்படி அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவரே மற்றொருவருடைய கருத்தை ஒருவருக்கொருவர் நீக்கிக் எனவே அவர்கள் நம்முடைய சித்தாந்தத்தை இதன் மூலம் நிரூபித்து விடுகிறார்கள் தெரிந்தோ தெரிந்தோ கிடையாது தெரியாமலேயே நம்முடைய சித்தாந்தத்தை அவர்கள் நிரூபிக்கின்றார்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னவர் அதை விளக்க ஆரம்பிச்சுட்டார் அப்புறம் அத்வைதத்தினுடைய பரமதாத்பரியத்தை சொன்னார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸ்லோகங்கள்ல முதல் ரெண்டு ஸ்லோகம் முகவுரை முகவுரைனா என்னது அதுலேயே விஷயம் சொல்லிவிட்டார் டார் செங்கராஜர் அதிகாரி விஷய பிரயோஜன சம்பந்தம் எல்லாம் இந்த குரு நமஸ்காரத்திலேயே குரு நமஸ்காரம் ஞான நமஸ்காரத்திலேயே வந்து விட்டது அத்வைத சம்பிரதாய கர்த்த நமஸ்காரா அத்வைத தரிசன யோக நமஸ்காரகா அதுலேயே சொல்லியாச்சு இது சொல்கிற விஷயம் புரியறது இது யாருக்குன்னு புரியறது எல்லாம் முடித்து அப்புறம் ரெண்டு மூன்று ஸ்லோகங்களில் சதசத்காரியவாதத்தை பற்றி சத்காரியவாதம் என்ன அசத்காரியவாதம் என்னங்கிறது பூதம்ன கா ஜாயத்தே கிஞ்சித் இந்த ஸ்லோகங்களாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகங்கள்ல அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை சொன்னார் ரொம்ப முக்கியமாக ஒரு வாக்கியம் சொன்னார் மோக்ஷங்கிறது ஒரு நிகழ்வே அல்ல ஈவெண்ட்டுங்கிறாங்களா ஆங்கிலத்தில் மோக் என்பது நிகழ்வு தானே ஈவன்ட்டுங்கிற தமிழ் என்ன சொல்றது நிகழ்வு மோக்ஷம் என்பது ஒரு நிகழ்வு அல்ல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு மோக்ஷங்கிறது நமக்கு நிகழப்போகிறது அனந்த காலமா நம்ம சாதனை பண்ணிட்டு இருக்கோம் மோக்ஷத்தை நாம் அடைய போகிறோம்ங்கிற ஒரு எண்ணம் அடைய போறோம் அது என்னைக்கு வருமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட இருக்கு அவர் சொல்றார் முதல்ல இந்த எண்ணத்தை நீக்கு இது ஜென்ம ஜென்மமாக எனக்கு வந்து பழகி போச்சு எப்படா நிம்மதி அடைவோம் எப்படா நிம்மதி அடைவோம்னு நீ நிம்மதி அடைய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீ தான் இழுத்து போட்டுன்ட்டு அவஸ்தப்படுறைய நீ உண்மையிலேயே ஒன்றும் பண்ணாமல் இருந்தா நிம்மதியாக தான் இருக்கும் நீ என்னவோ நிம்மதிக்காக பண்ணணும்னு நினைக்கிற பாரு அதுதான் நிம்மதியை கெடுக்கிறது இப்படி இருக்கு பாருங்க அப்படின்னா மாண்டவகம் படிக்கிறது நிம்மதிக்காகத்தானே அப்படின்னா ஆமா என்னதுன்னா நிம்மதிக்காக உழைக்க வேண்டியது இல்லேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வேலை பண்றேன் நிம்மதிங்கிற வார்த்தையை நான் போட்டுட்டேன் வார்த்தைக்கு நிம்மதி நீ அடையறத்துக்கு மோட்சத்தை அடையறத்துக்கு நீ பிரயத்தனவே பட வேண்டாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ நிறைய பிரயத்தனம் பண்ணணும் அவ்வளோ எவ்வளோ பிரயத்தனம் பண்ணினாலும் பணம் உனக்கு திருப்தியை கொடுக்காது நீ வந்து இந்திரிய விஷய சுகம் அடையணும்னு சொன்னால் அதுக்கும் பிரயத்தனம் பண்ணணும் எல்லாம் ரெடி பண்ணி ஏசி ரூமை ரெடி பண்ணி மெத்தையெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணி இதை பண்ணி எல்லாத்துக்கும் நீ எல்லாத்துக்கும் பிளான் பண்ணணும் அதுக்கும் பிரயத்தனம் அப்படியே இருந்தாலும் அந்த சுகங்கள் எல்லா சுகங்களும் என்ன சுகம்னா பரிபூர்ண அல்ப உனக்கு வந்து பிரயத்தனம் பண்ணி எதாவது பிரயோஜனம் கிடைச்சதா மறுபடியும் புண்ணியத்தினால நிம்மதி கிடைக்குமான புண்ணியத்துக்கும் நீ நிறைய முயற்சி பண்ண வேண்டியிருக்கு மோக் என்ன முயற்சி பண்ண வேண்டியிருக்கு அதுக்கும் படிக்கணும் விழுந்து விழுந்து உபனிஷத்துல படிக்கிறோம் ஆனா தாற்பயம் என்னன்னா இது ரெண்டு பெரிய விஷயம் வித்தியாசம் இருக்கு படிச்சா மாத்திரம் மோக்ஷம் வராதுன்னு ஒரு கொள்கை நிறைய பேருக்கு இருக்கு படிச்சா மாத்திரம் மோக்ஷம் வராது படிக்கிற வேண்டியவ படிக்கிறதுக்கான தகுதியுடையவன் படிச்சாத்தான் மோக்ஷம் ஆனால் தகுதி இல்லாமல் படித்தா படிப்பு வேலை செய்யாது தகுதியோட படிச்சா படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத படிச்சுக்கோ இப்படிதான் இப்படியே பேசிட்டு தர்மா சர்வே ஸ்வபாவத சர்வே தர்மா ஸ்வபாவத ஜரணத்துல இருந்து இதுதான் ரொம்ப முக்கியம் ஆனா மற்ற துவைத்த மதங்கள் எல்லாம் என்னன்னா என்னவாது பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருக்கு மோக்ஷம் என்பது ஒரு நிகழ்வு அல்ல ஒரு இடத்தில் ஒரு காலத்தில் அடையப்படுவது அல்ல இப்பொழுதே இங்கேயே நான் நித்தியமுக்தன் நான் எப்பொழுதுமே முக்தனாகத்தான் இருக்கிறேன் முக்தனாகத்தான் இருந்தேன் முக்தனாகத்தான் இருக்கிறேன் முக்தனாகத்தான் இருப்பேன் ஒரு நாளும் நான் பத்தனானதில்லை ஒரு நாளும் நான் பக்தனாக போவதும் இல்லை நான் பத்தன் இல்லை ந நிரோதோ நச்சோப்பத்தி நத்தோ நத நாதகே ந முக்தி நுமுட்சுதா இத்தேஷா பரமார்த்ததா நனரோதோ நச்சோப்பத்தி நபத்தோ நச்சசாதக்தி எப்படி போட்டாலும் மறக்க கூடாது ஆயினால அப்பதான் அனுபவிச்சுட்டு இருக்கோமே இந்த உலக வாழ்க்கை என்னன்னா அதைத்தான் சொல்றேன் மாயத்தோற்றம் மித்யா பொய் இது கயிற்றில் பாம்பை போல நகை தங்கத்தில் நகையை போல மண்ணில் குடத்தை போல காணல் நீர் போல கனவை போல இந்திர ஜாலத்தை போல இத்தனை எக்ஸாம்பிள் சொல்றோமே இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் என இவ்வுலகம் எமக்கு சந்ததமும் தோன்றங்கிறார் தாய்மாரர் அவர் வந்து அத்வைத்த அத்வைத்திய சைவ சித்தாந்தி வேஷம் போட்டு அத்வைதி அப்படி சொல்லு தாய்மான சைவ சித்தாந்தம் ஜெகம் பொய் என தம்பட்டம் அடியேங்கிற ஒரு இடத்துல என்ன பண்றது அதனாலதான் அவங்க ஜாஸ்தி கோட் பண்ண மாட்டாங்க திருமூலரையும் தாய்மானவரையும் கொஞ்சம் பின்னால்தான் வச்சுப்பாங்க அவ்வளவு முன்னாடி வச்சிட மாட்டாங்க ஆனா அவங்கள விடவும் முடியாது வெரி பாப்புலர் அவங்களுக்குள்ள இருக்காங்க வித்தியாசம் எல்லாருக்குள்ளோ உள்ளூப் இருக்கு மாயையோட மகா மகிமா எந்த அதிசயம் தான் அப்படி இல்லைன்னா அது மாய்க்கு மதிப்பே இல்லை மதிப்பே இல்லை இப்ப இப்படி சிருஷ்டிய பண்றோம் இதன் மூலம் சிருஷ்டிய நிஷேதம் பண்றோம் இப்ப முக்கியமான விசாரம் என்னன்னா சிருஷ்ட உள்ள சம்பந்தத்துல பெரிய குழப்பம் சிருஷ்டிக்கும் சிருஷ்டி காரணத்துக்கும் இருக்கின்ற தொடர்பில்தான் பெரிய பெரிய விசாரங்கள் வருகின்றன இந்த சம்பந்தம் என்ன சம்பந்தம் பாத்தவாதிகள் படைப்பிற்கும் படைப்பின் காரணத்துக்கும் உள்ள சம்பந்தம் பரமார்த்த சத்திய சம்பந்தம் என்கிறார்கள் அடிப்படையே பாருங்கள் துவைத்திகள் எனி துவைத்திகள் விசிஷ்டா சைவ சித்தாந்தி யாரை விடாலும் போட்டு அவங்க எல்லாரையும் நம்ம ஒரு குரூப்பாக சொல்லுவோம் துவைத்திகள்ங்கிறோம் இவங்களுக்கு ஜீவ ஈஸ்வர ஜெகத்துங்கிற விஷயத்தில் பேத புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீர்கள் வேறு ஜகத்து வேறு ஈஸ்வரன் வேறு எல்லாரும் இல்லாட்டி ஒன்னு சொல்லுவாஸ்வரன் கிடையாது வேறுங்கிறது பிரத்யக்ஷம் இது ஒண்ணு கஷ்டமே தெரியாது ஜெகத்து வேற ஜீவர்கள் வேறுங்கிறது பிரத்யக்ஷம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஜீவர்கள் வேறு ஜகத்து ஜீவர்கள் நாமெல்லாரும் ஒருவருக்கொருவர் வேறானவர்கள் நம நாம் பார்க்கின்ற இந்த உலகம் மரங்கள் செடிகொடிகள் மலைகள் நதிகள் கடல் பிரபஞ்சம் கோளங்கள் எல்லாம் வேற வேற வேற பேதத்தை பூர்ணமாக நிரூபிச்சுட்டே இருக்கு நம்ம மனசு ஒரே விற்திமயமா இருக்கு அந்த விற்பி முழுக்க முழுக்க பேதாகாரமாகவே தான் இருக்கு அப்ப எப்படி மனசு அபேதமாகிறது அபேதாக்காரமான விற்த்தியாக அகண்டாக்கார வத்தி அபேதாக்கார வத்தி நிராகார விற்திஹி நிர்குண வத்தி பூர்ண விற்திஹி அகண்ட விற்பிஹி எப்படி ஆக்கிறது நம்ம விற்பி பிரதானம் வந்து பேத விற்பி பிரதானமா அந்த அந்த விற்பி பிரதானமாக இருக்கிறதா அபேத விற்பி பிரதானமாக இருக்கிறதா சொல்ல வேண்டி பிரதான பத்துவாரத்தை பத்து அதிக போய்டி பிரதானமா இருந்தால் வம்பில் ஆனால் நமக்கு என்னன்னா பத்து தான் அபேத விர்த்தி பிரதானமாக இருக்கு இந்த வார்த்தை அந்த பிரதானமாக இருப்பது மிக குறைவாக இருக்கிறது பேத விற்பி பிரதானந்தான் படித்தாலும் எத்தனை படித்தாலும் நம்ம வியாபகாரிக சத்தியம் வியாபகாரிக சத்தியம் சொல்லி அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்து அப்போ விர்த்தி வந்து எதில் பிராதானியமாக இருக்குன்னா என்ன படிச்சு எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை யான் எனும் அகந்தைதான் அளவும் மாறையில்லை யாதினும் சித்தமிசை அபிமானம் குடி கொண்டது ஏன் சொல்றார் எத்தனை முறைதான் கற்கனும் நானா உட்காந்து ரொம்ப நேரம் படிச்சு படிச்சு தூங்குறேன் சும்மா ஜோக்குக்காக இடையில சொல்லிக்கிறேன் சுவாரஸ்யா நானா தனியாக படிக்கிறேன் அப்புறம் நிறைய கிளாஸ் எல்லாம் கேட்கிறேன் டேப் போட்டு கேட்கிறேன் நோட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் கேட்கிறேன் படிக்கிறேன் ஆனால் வந்து என்னென்னா யாராவது யாரேனும் ஒரு மொழி வெடுக்கென்று உரைத்த போது நெஞ்சம் துடித்து அயருவே தாய்மான் சொன்ன அது பொறுக்காத எல்லாம் வெறும் ஆகாசம் விட தெரியுமோ பேரு குளிச்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கு விவகாரத்துக்கா சொன்ன இந்த வார்த்தைக்கு எல்லாம் சத்தியத்துவம் கொடுக்கறதுக்கா இல்லை தேசத்தோடு இருக்கிற ஜனங்கள் சொல்ற வார்த்தைக்கு சத்தியத்துவம் கொடுக்கறதுக்காக வியாவகாரிக சத்திய பிரதானியம் அதுதானே ப்ராப்ளமே நமக்கு மெயின் ப்ராப்ளமே அதுதானே அதுக்கு இல்லைப்பா அபேதாக்கார விற்பி தான் பலமாகணும் அதுக்காக வேண்டி என்ன சொல்கிறாருன்னா இந்த காரணக்காரிய சம்பந்தத்தை வச்சுக்கிட்டு சத்திய சம்பந்தம் நம்ம யார் சொல்லுகிறார்கள் துவைத்தவாதிகள் நம்ம துவைத்தவாதிகள் எல்லாரையும் போட்டுருக்கோம் துவைத்தவாதிகளுக்கு ஜீவேஸ்வர ஜெகத்துங்கிற விஷயத்தில் வேத புத்தி பலமாக இருக்குது அதுதான் வந்து மோட்சத்துக்கு இடைஞ்சலார் எப்படி பாருங்கள் நம்ம வந்து ஜீவேஸ்வர ஜெகத்தை விட்டு சாதாரணமாக பாணத்துக்கு என்ன இந்த இந்திரிய விஷயங்களில் மூழ்கி இருக்கிறவனை பற்றி பேசலை ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்து தர்மத்தை கடைப்பிடிச்சு புலநடக்கத்தை பயின்று ஞானத்தோட ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறவனை பார்த்து தான் துவைத்தின்னு பேசின்னு இருக்கோம் ஞாபகம் வச்சுங்கோ துவைத்தின்னா ரொம்ப மட்டமானவன் அர்த்தம் தார்மிகன்ல நின்வன் கிடையாது அவனை மதிக்கிறோம் நான் தானே அத்வைத்தமான ஆத்மாதானே துவைத்தமாய் துவைத்தியாகவும் பேசின் இருக்கேன் அத்வைத்தியாகவும் ஆர்கியூ பண்ற வஸ்து அத்வைத்தமா துவைத்தமா ஆர்கியூமெண்ட் வாதம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் துவைத்திகள் அத்வைதிகள் இந்த அத்தி சொல்லுவானா துவைதவாதி சொல்லுவானா பாத்தீங்களா எங்க மாட்டிக்கிறோம் எங்க மாட்டிக்கிறாங்களா அத்வைத்தவாதி தான் சொல்லுவான் நம்மதான் அல்லாவும் ஒண்ணுன்னு சொல்லுவா ஜென்மத்துக்கு சொல்லுவானா அப்படி சொல்றவன் அங்க சரியா இருக்க முடியுமா அப்படியே அவன் சொன்னா கூட இருக்க முடியுமா ஒண்ணும் வேண்டாம் ஹெவன் அல்லாவே விட்டுடுங்க விஷ்ணுவும் சிவனும் ஒன்னும் சொல்றது தைரியம் இருக்கா நம்ம ஆளுகளுக்குள்ள தைரியம் இல்லையே எப்படி இப்போதான் தெரியும் உங்களுக்கு அத்வைதிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ராகத்வேஷ கிளேஷ ஆஸ்பத ஆஸ்பதவாத ராகத்வேஷ கிளேஷங்கள் அவங்களுக்கு இருக்கு ஆனா நம்ம அவங்கள என்ன நினைக்கிறோம் நீயும் நானும் ஒன்றுங்கிறேன் பாருணா இல்லை இல்லை நீயும் நானும் வேறேங்கிறத வந்து நான் சாஸ்திரத்தை வச்சு நிரூபிக்கிறேன் பாருன்னா என்ன சொல்றது சாஸ்திரம் நம்மளை ஒண்ணாக்குறதுக்காக தான் இருக்கப்பா நம்ம வேறேங்கிறது ஏதோ ஒரு தோற்றம் ஏதோ தர்மத்துக்காக அப்படி எல்லாம் இருக்கும் நம்ம ஆனா வாஸ்தவமா நம்ம வேற கிடையாதப்பா அப்படின்னு சொன்னா இல்லை இல்லை எங்க குரு சொல்லி இருக்கார் நாங்க வேறதான் அப்படின்னா சரி நான் உங்ககிட்ட சண்டை போட்டா நான் வேற ஆயிடுவேன் ஆகையினால நீ அப்படியே இரு உனக்கு அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்குமானால் பண்ண முடியாது எத்ரோக்தபலம் பவே தத்ரைவக்திச்சாரிய வக்தவியம் வக்தவியம் இன்னொரு இது கூட இருக்கு ஒரு ஸ்லோக இருக்கு இதே மாதிரி சரி இன்னொரு அழகான ஸ்லோகம் இருக்கு இதே மாதிரி எத்ரோக்தம் பரவாயில்ல எங்க நம்ம வார்த்தை சொன்னா அதுக்கு பலன் கிடைக்குமோ அங்கதான் பேசணும் ஆனா இங்க நல்லா இவர் என்ன பண்றாருனா அவன் இருக்கானோ இல்லையோ நமக்கே நாமளே ஒரு கற்பனையா ஒரு ஆளை வச்சு அவங்க எல்லாம் பேசுற வாதங்களை வச்சுக்கிண்டு அவங்க சொல்ற சித்தாந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா ஆள் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க சித்தாந்தங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்ம தெளிவுக்காக இதெல்லாம் படிக்கிறோம் ஆனா இந்த காரண காரிய விஷயம் காரியம் என்னது காரிய சிருஷ்டி விஷயம் ஞாபகம் உலகத்துக்குள்ள நல்ல காரண காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு எண்ணம் நமக்கு ரொம்ப பலமாக இருக்கு காரணம் இல்லாமல் காரியமில்லை காரணம் இல்லாமல் காரியம் இல்லை பதிஞ்சிருக்கு இது யுக்திக்கு பொருத்தமான விஷயம் காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நமக்கு பொருந்த விஷயம் அதை நாம் நமக்கு அது என்ன தோன்றுகிறதுனா அப்படின்னா இந்த உலகத்துக்கு காரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வரும் இந்த காரண காரியத்தை உலகத்துக்குள்ள பார்த்தே பழகி போன நமக்கு நமக்கு இந்த சிருஷ்டி காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி ஒரு என்ன சொல்றது ஒரு அரிப்பு மண்டக்குள்ள மூளைக்குள்ள ஒரு அரிப்பு ஏற்படுறது அதனால தான் நாம் என்ன பண்றோம் இதை பார்க்க விரும்புகிறோம் நமக்கு போராதுக்கு சாஸ்திரம் வேற நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சாஸ்திரம் வேற சொல்றது நிறைய பேர் வாச வாதம் பண்ணுகிறார்கள் சயின்டிஸ்ட் அவங்க ஒரு முப்பது தேர் வச்சிருக்காங்க நினைத்துக்கொண்டு பேசுகிறார்கள் அது மாத்திரம் இல்ல சிருஷ்டி காரணம் சத்தியம் சிருஷ்டி சத்தியம்னாலும் பரவாயில்லை வார்த்தை சொல்லு இந்த சிருஷ்டி காரணத்துக்கும் சிருஷ்டிக்கு உள்ள சம்பந்தம் சத்தியமான சம்பந்தமாக நினைக்கிறதுல தான் பிரச்சனையாக அதான் முதலே இந்த சம்பந்தம் இந்த தொடர்பு உண்மையானது என்று கருதுகிறார்கள் நம்ம சம்பந்தம் என்ன தெரியுமோ தங்கத்துக்கும் நகைக்கு சம்பந்தம் என்ன சம்பந்தம் கயிறுக்கும் பாம்புக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம் கயிறுக்கும் பாம்புக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம் புரிய தண்ணீருக்கும் அலைக்கும் உள்ள சம்பந்தம் என்ன சம்பந்தம் இந்த சம்பந்தத்தை தான் நாம பேசணும் கயிறு பாம்பு உதாரணம் தங்க நகை உதாகணம் அலை தண்ணீர் உதாகரணம் எல்லாம் என்னன்னா விவர்த்த சம்பந்த சம்பந்த வாஸ்தவமா கிடையாது என்ன பண்றாங்க சிருஷ்டியும் சத்தியம் சிருஷ்டி காரணமும் ரெண்டுக்கும் உள்ள தொடர்பும் சத்தியம் அப்படின்னு நினைக்கிறதுனால அனிர்மோக்ஷப் பிரசங்கம் வந்து மோக் அனிர்மோக் சிருஷ்டியும் சத்தியம் சிருஷ்டி காரணமும் சத்தியம் சிருஷ்டி காரணத்துக்கும் காரியத்துக்கும் உள்ள சம்பந்தமும் சத்தியம் என்று சொல்லுவதால் இந்த மோக்ஷங்கிறது சித்திக்காது மோக்ஷங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிற அந்த மோக்ங்கிற அந்த விஷயம் சித்திக்கவே சித்திக்காது அதைத்தான் அதுக்காகத்தான் என்ன பண்ணார்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வாதி சாங்கிய மதவாதியை எடுத்துக்கொண்டார் இது நேர்த்திக்கெல்லாம் நான் அண்மையை சொல்லலை இப்போ உட்கார்ந்து எக்ஸசைஸ் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணிடு த்துக்கும்பு பண்ணிடு நல்லாவே இருக்குது என்ன பண்ணும் முதல் ரெண்டு ஸ்லோகம் குரு நமஸ்காரா ஞான நமஸ்காரா அப்புறம் என்னது சத்காரிய அசத்காரியவாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒருவருக்கொருவர் முரண்படுகிறார்கள் அதன் மூலம் அஜாதிவாதத்தை அவர்கள் நிரூபிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அப்புறம் என்னாச்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துல என்ன பண்ணிட்டோம் பண்ணோம்னா அஜாதிவாத நிரூபணம் பண்ணப்பட்டது அஜாதிவாத நிரூபணம் செய்யப்பட்டது மீண்டும் அவர்களுடைய சத்காரியவாதத்தை எடுத்துக்கொண்டு சொல்லப்போனா இந்த பதினோராம் ஸ்லோகத்திலிருந்து பதிமூணாம் ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் சாங்கிய மத நிராகரணம் சாங்கிய மத நிராகரணம் பண்றோம் நம்ம வந்து இந்த நியாய மத நிராகரணம் பண்றதில்லை அதுக்கு காரணம் அது வந்து பிரத்யக்ஷமாவே புரியறது நல்லாவே புரியறது அது எடுபடாதுன்னு புரியுது இவர்கள் தான் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் காரியம் தோன்றுவதற்கு முன்பு வேறொரு வடிவிலே இருந்தது அப்படின்னு சொல்லுகிறார்கள் காரணம் தோன்றுவதற்கு முன்பு வேறொரு வடிவிலே இருந்தது என்கிறார்கள் அது என்ன வடிவம் என்றால் அது காரண இருந்தது அதர் ஃபார்ம் கிராம் அப்ப என்ன ஆகிறது பார்த்துட்டோம் இதை நம்ம லௌகிக்க திருஷ்டாந்தங்கள் பால் தயிர் உதாரணம் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டோம் காரியாரணத்திற்குள் இருந்தது காரியக்கும் காரணத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னா அனன்ய சம்பந்தா இது வேறு அது வேறு கிடையாது இரண்டும் ஒன்றே ஐக்கியம் ஒன்றுதான் இது வந்து ஜெகத் சிருஷ்டிக்கு போனோம் இது லௌகிகத்துல நம்ம அனுபவத்துல பாக்கிறத வச்சுக்கிட்டு ஜகத்துக்கு போனா அவங்க என்ன சொன்னாங்க இதெல்லாம் இந்த ஜகத்தெல்லாம் பிரதானத்துக்குள்ளே இருந்ததுன்னா பிரதானத்தினுடைய லட்சணம் என்னன்னா பிரதானம் வந்து நித்தியம்னு சொன்னார் இப்போ நீங்கள் இப்படி போட்டுங்க நேற்றுக்கு சொல்லாததெல்லாம் இது சொல்கிறேன் சொன்னது தான் இது கொஞ்சம் கொஞ்சம் ஃபைன் பண்ணிகிட்டே இருக்கும் அது காரணம் இஸ் ஈக்குவல் டு காரியம் காரணம் இஸ் ஈக்குவல் டு காரியம் காரணம் காரணம் இஸ்இக்குவல் டு காரிய ஜகத்துக்குள்ள இருக்கிற திருஷ்டாந்த வச்சு புரிய வச்சுட்டோம் அப்புறம் போகணுமே ஜெகத்துக்குள்ளியில புரியுறது ஜகத்துக்குள்ள இருக்கிற காரணத்தில் புரியறது காரணம் இஸ்இக்குவல் டு காரியம் பீஜம் இஸ்இக்குவல் டுக்ஷா பீஜம்தான் இருக்கு பால் தயிர் பால் தான் தயிரா இருக்கு சற்பத்தை சொல்லலை பாலு தயிர் காரணம் காரிய பரிணமத்தேதாதி பரிணாமவாதம் பண்ணுகிறார் பால் தயிராக மாறு புரியல சொல்லுகிறார் காரணம் இஸ்வல் டு காரியம் அடுத்தது காரணம் என்னது பொதுவாக எக்ஸாம்பிள் புரியம் டு பிரதானம் பிரதானம் நித்யம் அப்புறம் என்ன காரியம் டு பிரபஞ்சம் அனித்யம் அப்ப என்ன அப்புறம் என்னன்னா டு காரியம் ரெண்டும் ஒன்னு எப்படி நித்தியத்திலிருந்து அனித்யம் வர முடியும் இதனால்தான் ரெண்டு தோஷம் சொன்னோம் இந்த பதினோராவது ஸ்லோகம் என்ன சொல்லியது அதாவது காரணம் எஸ்யவை காரியம் காரணம் தச ஜாயத்தை ஜாயமானம் கதம் அஜம் பதின விண்ணம் நித்யம் கதம் செ தணம் ஜாயதே கார யாருடைய மதத்தில் காரணமே காரியமோ காரணமே காரியமோ அவருடைய மதத்தில் காரணமே தோன்றுகிறது என்பதாகிறது தோன்றுகின்ற காரணம் எப்படி அஜம் என்று சொல்லப்படும் அஜம் என்றும் நித்யம் என்றும் சொல்லப்படும் இது என்னன்னா காரண அனித்யதோஷ காரண அனித்ய தோஷ பதினோராவது ஸ்லோகத்தினுடைய பரம தாற்பயம் என்ன காரண அனித்யோ அனித்ய தோஷம் நிரூபிக்கப்படுகிறது பன்னெண்டாவது ஸ்லோகம் காரிய அனித்ய தோஷத்தை நிரூபிக்கிறது காரிய நித்தியத்துவ தோஷத்தை நிரூபிக்கிறது காரிய நித்தியோஷம் பன்னிரண்டாவது ஸ்லோகம் கார்கையில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து இதனுடைய சாரம் இதுதான் மறந்துடா பண்ற போது நமக்கு சில கேள்வி எல்லாம் வரும் ஸ்லோகத்தை டைரக்டா கார்கிய பார்த்தோம்ய தோஷா பன்னிரண்டாம் ஸ்லோகத்தினுடைய தாத்யம் என்ன காரிய நித்தியத்துவ தோஷ காரியம் நித்தியம் என்கின்ற குறை பன்னிரெண்டாம் ஸ்லோகத்தின் மூலம் ஏற்படுகிறது காரணம் அனித்யம் என்கின்ற தோஷம் பதினோரா ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதுல அஜம் வார்த்தை இருக்கு பின்னம்ங்கிற வார்த்தை இருக்கு அஜம் அஜம்னு சொல்ற நித்தியம்னு சொல்றார் நீங்கள் அதெல்லாம் விட்டுவிட்டு வெறும் அனித்யத்துவ தோஷ காரண அனித்யத்துவ தோஷத்தையும் காரிய நித்தியத்துவ தோஷத்தையும் மாத்திரம் சொல்றீங்களே சுவாமி ஸ்லோகத்தில் இன்னும் என்னெல்லாமோ இருக்கிற மாதிரி இருக்கே அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லாமல் இப்படியே ஜம்ப் பண்ண பார்க்குறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் நீங்க யாரும் நினைக்கிற எப்படியோ கட்ட கையாக இருக்கு இந்த ஒன்பது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆறு நாள் ஆச்சு இன்னும் பன்னெண்டு ஸ்லோகம் கூட நகரல இப்ப இந்த கிளாஸ் நகருமான்னு சந்தேகத்தில் இருக்கு ஆறு கிளாஸ் ஆறு ஆறு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் ஆறு நாங்க நாலாறு பன்னெண்டு கிளாஸ் ஆச்சு பன்னெண்டு ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்லோகம்தான் போச்சுன்னா நூறு ஸ்லோகம் இருக்கிற டெக்ஸ்ட்டில் இது பெரிய அநியாயமாக இருக்குதுன்னு எனக்கே தோன்றுது ஆனால் என்ன பண்ணுறது உங்களுக்கு புரியறதோ இல்லையோ எனக்கு புரிஞ்சு சொல்லியா எனக்கு புரிஞ்சு சொல்லி ஆகணும் இல்லைன்னா எனக்கு அதில் திருப்தி இல்லை அதனால கொஞ்சம் உங்களை சாக்கு வச்சுக்கிண்டு உங்களை படுத்தி எடுத்து நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி வச்சுக்கிறேன் வச்சுக்க சரி இப்போ பார்க்க இன்னொரு கருத்து சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் பேசி சொல்கிறேன் வேற ஒன்றும் அஜம் போட்டுட்டீங்கன்னா போகும் அஜம் ஜாத்தம்னு போட்டுன்னா போகிறோம் வேறு ஒன்றும் காரணம் காரியம் அந்த நித்தியம்னு போட்டோம் இல்லையா கமா போட்டு பிரதானம் இஸ்வல் டுதானம் இஸ்இக்குவல் டு ஒரு கமாவை போட்டு அஜம்னு போட்டு அவ்வளவுதான் அஜம்னு போட்டோம் நித்யம் அஜம் இங்க போடணும் அனித்யம் பிரபஞ்ச காரியம் இஸ்இக்வல் டு பிரபஞ்சம் கமா ஜாத்தம் ஜம்னு போட்டா நன்னா ஜ எ போச்சும் ஒரு வார்த்த இருக்கே அந்த எல்லா ஆச்சாரியர்களும் அது அண்மையை சொன்னால் உங்களுக்கு இன்னும் கிளியராக போகிறது நான் சொல்ல போகிறேன் அண்மையெல்லாம் எழுதி வச்சுட்டுருக்கேன் நம்பர் போட்டு வச்சுருக்கேன் சொல்லிவிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஒன்றும் கஷ்டம் இல்லை தெளிவாகவே சொல்லிவிடு அப்போ இது புரிஞ்சுணும் அவ்வளோதான் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் இன்னொரு விஷயம் வேறு நேரத்துக்கு சொல்லி வச்சுருக்கேன் இந்த அண்மையத்தை சொல்கிறதுக்குன்னு அதையும் சொல்லிவிடுறேன் ஒன்று காரணம் காரணம் பிறப்புடையது காரியம் பிறப்புடையது இது ஒரு கொள்கை கொள்கை மூணாவது கொள்கை என்னது பிறப்பற்றது மூணு சரி வருமானு பார்த்தா இப்ப நம்ம ரெண்டாவதுதான் எடுத்துருக்கோம் காரணம் பிறப்பற்றது காரியம் எப்படி வேணாலும் போடுவேன் காரணம் பிறப்புடையது காரியம் பிறப்புடையதுன்னா நம்ம அது அது உண்மைதான் ஆக்சுவலாக பார்த்தா காரியமும் பிறப்புடையது அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரியம் வந்து ஒரு காரணத்திலருந்து வந்துருக்கு அந்த காரணம் சொல்லப்படுறார் கொஞ்ச நேரத்தில் அந்த காரணம் இன்னொரு காரணத்துலேருந்து வந்திருக்கு ஆகவே காரணமும் பிறப்புடையது காரியமும் பிறப்புடையதுங்கிறது உலகத்தில் அனுபவத்தில் இருக்கு ஆனால் இந்த அந்த காரணத்தில் போட்டோம்னா என்ன ஆகும் அப்புறம் அந்த காரணத்துக்கு இன்னொரு காரணம் சொல்லணும் அப்புறம் அந்த காரணத்துக்கு இன்னொரு காரணம் சொல்லணும் அது சொல்லப்போறாரு அடுத்த ஸ்லோகத்தில் பதினாலாம் ஸ்லோகத்தில் முடிவின்மைக்குள்ள அனுபவம் தானே இருக்கு ஜெகத் இன்னும் ரெண்டு தோஷம் சொல்ல போறாரு இன்னும் பாக்கி இருக்கேன் மொத்தம் நாலு தோஷம் சொல்ல போற சத்காரிவாதத்துல நாலு குறைகள் சொல்ல போற எனவே இது பொருந்தாதும் சொல்லிட ஜாரணம் வந்துடும் அப்புறம் இருக்கு மோட்சமே அவுட் ஆயிடும் சொல்ல முடியாது காரணம் பிறப்புடையதுன்னு சொன்னா குறை வந்துடும் காரியம் பிறப்புடையதுன்னு சொன்னா தப்பு இல்ல அனுபவத்துல இருக்கு இல்ல காரணமும் பிறப்பற்றது காரியமும் பிறப்பற்றதுன்னு சொல்ல முடியாது ஏன் காரணம் பெறப்பட்டதுன்னு சொல்றதுக்கு பிரமாணத்தை காட்ட முடியும் காரியம் பெறப்பட்டுறதுன்னு சொல்ல முடியாது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தினந்தோறும் பிறந்துகிண்டே இருக்கு காரியம் அதுக்கு பெரிய பெரிய புத்திசாலித்தனம் வேண்டாம் காரியம் பிறந்துகிட்டே இருக்கு காரியத்திலிருந்து காரியமே காரணமாக மாறுகிறது அதுலேருந்து காரியம் வந்துட்டே இருக்கு ஆகவே காரியம் பிறப்பற்றது என்பதை நிரூபிக்க முடியாது பிரத்யக்ஷப் பிரமாணமே கிடையாது அனுமானமும் பண்ண முடியாது காரியம் பிறப்பற்றதுன்னு சொல்லவே முடியாது ஒன்று வேணால் சொல்லலாம் காரணம் பிறப்பற்றது காரியம் பிறப்புடையதுன்னு சொல்லலாம் அப்படி சொன்னால் என்ன தோஷம் வரும்ங்கிறதா இப்போ பார்த்துட்டு காரணம் பிறப்பற்றது காரியம் பிறப்புடையது என்று சொன்னால் அதில் என்ன குறைவு வரும் அப்படிங்கிறதான் இப்போ பார்த்துட்டு இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு நான் அண்மையை சொல்கிறேன் நீங்கள் அதை போட்டு வச்சு பதினொன்னாவது ஸ்லோகத்துக்கு அது சிம்பிள் அது ரொம்ப கஷ்டம் இல்லை ரெண்டாவது லைன் கொஞ்சம் இது எஸ் மேலே காரணம் எஸ்ஏங்கிறதுல சொல்கிறேன் காரணம் எஸ்ஏங்கிறதுல எஸ்ஏ ஒன்று காரணம் ரெண்டு வைங்கிறது அதோட சேர்த்துக்கணும் வை மூணு வை மூணுனா என்ன காரணமோ காரணமே அப்படின்னு போடு காரணமே வைனா என்ன மே காரணமே அப்படி போடுது காரணம் வை காரியம் மூணு நாலாவது எஸ் ஏ ஒன்று காரணம் ரெண்டு காரியம் மூணு மூணு இல்லை வை மூணு காரியம் நாலு இங்கே வந்த பிறகு சிறிது வைக்கு போட்டுக்கிறேன் நம்பர் அப்புறம் தஸ்ய அஞ்சு இப்படி போடலாம் எஸ்ய காரணம் வை காரியம் பவதி பவத்தின்னு போட்டுனா சௌரியமாக இருக்கணும் நமக்கு எஸ்ய காரணம் வை காரியம் பவதி யாருடைய மதத்தில் காரணமே காரியமாக ஆகிறதோ பவத்தின்னு போட்டால் தான் முடியும் பவதி இப்படி பரவாயில்லை காரணமே காரணம் போட்டா கூட காரணம் காரணம் ஜாயருடைய மதத்தில் காரணமே தோன்றுவதாக ஆகிவிடும் காரியமே காரணம் என்று நீ சொன்னால் காரணம் பிறப்புடையதாக ஆகிவிடும் காரணம் பிறப்புத காரணமே காரியமாக பரிணமிக்கிறது என்று சொன்னால் அப்படி சொல்லணும் காரிய காரணமே காரியமாக பரிணமிக்கிறது என்று சொன்னால் காரணம் பிறப்புடைய தன்மையை அடைந்துவிடும் தர்க்கம் இது தர்க்கம் வேண்ட நம்ம சொல்றோம் வேதாந்தம் தான் எங்களுக்கு பிரதானம்னு சொல்றோம் தர்க்கத்தோட ஒரு பெரிய விசேஷத்தை பார்த்துக்கோ தர்க்கத்துக்கு சிரமங்களும் ஜாஸ்தி இருக்கு தர்க்கத்துக்கு மகிமையும் இருக்கு தர்க்கத்தின எதையும் நிரூபிக்க முடியாதுங்கிறதையும் தர்க்கத்தின சொல்ல முடியும் தர்க்கத்தின எதையும் நிரூபிக்க முடியாதுங்கிறதையும் தர்க்கத்தின சொல்ல முடியும் ஒரு லாஜிக் இன்னொரு லாஜிக் அடிக்கிறதுனால தர்க்கத்தினால தான் தர்க்கத்தை வைத்துக்கொண்டுதான் தர்க்கத்தை நீக்க முடியும் தர்க்கத்தை வச்சுண்டுதான் வேத பிரமாணத்தை நிரூபிக்க முடியும் அதனால அது பவர்ஃபுல்லா இருக்கு வேத பிரமாணத்தை நீங்க நிரூபிக்கிறதுக்கே தர்க்கொண்டு வேதம் தான் பிரமாணம் தர்க்கிறதுக்கு தர்க்கானே சந்தேகம் இருக்கோ வேணம் அப்படி நிரூபிக்கிறது து எதனால் தர்க்கத்தை வச்சுதான் அப்படி சொன்ன நம்ம மனசு எப்பவுமே தர்க்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் கட்டுயா ஒரு டவுட் வந்து விடாது அதை யுக்தி பூர்வமா அதை சரியா சொல்லல ஒத்துக்காது ஆகையினாலாச்சாரிய தெரியும் அதனால தான் தர்க்கத்துக்கு பிராத்தியம் கிடையாதுன்னு சொன்னாலும் அதையும் தர்க்கத்தின தான் நாங்கள் நிரூபிப்போம் வேதத்துக்கு தான் பிராதானியங்கிறதையும் நாங்கள் தர்க்கத்தினாலேயே நிரூபிப்போம் ஆக தர்க்கத்தின் துணை கொண்டு வேத பிரமாணத்தின் மகிமையை புரிந்து கொண்டு வேதத்தை உயர்த்த உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு தர்க்கத்தை அதுக்கு பூஜை பண்ற மாதிரி வைப்போம் தர்க்கத்தோட மகிமையே வேத பிரமாணத்தை புரிய வச்சு வேதத்துக்கு சேவை பண்றது வேதத்துக்கு சேவை பண்றதுதான் தர்க்கத்தோட மகிழ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியும் முடிஞ்சது ரெண்டாவது லைன் அந்த அண்மையத்தை அப்படியே முடிச்சுடுங்க யாருடைய மதத்தில் காரணமே காரியமாக ஆகிறதோ அவருடைய மதத்தில் காரணம் பிறப்புடைய தன்மையை உடையதாக ஆகிறது என்கின்ற ஒரு குறைபாடு ஏற்படுகிறது அப்படிங்கிறது இது ஒரு தோஷமாக ஆகிறது அப்படி சொன்னார் ரெண்டாவது லைன்ல என்ன சொன்னார்னா ஜாயமானம் ஜாயமானம் காரணம்னு போட்டுக்கணும் ஜாயமானம் காரணம் நம்பர் ஒன் ஜாயமானம் காரணம் சப்ளை பண்ணிக்கணும் காரணம் கதம் மூணு அஜம் நாலு தோன்றுகின்ற காரணம் எப்படி அஜமாக முடியும் பாருங்க யாருடைய மதத்தில் காரணமே காரியமாகிறதோ நம்பர் ஒன் அவருடைய மதத்தில் காரணம் பிறப்புடையதாக ஆகிறது நம்பர் டூ ஆகவே தோன்றியுள்ள காரணமானது தோன்றியுள்ள காரணமானது தோன்றாத யாண்டும் தோன்றாத அஜம் என்கின்ற லட்சணத்தை உடைய காரணமாக எப்படி இருக்க முடியும் ஆக்ஷேபம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் அதுக்கப்புறம் என்னதுன்னா அப்புறம் இன்னொரு வாக்கியம் இருக்கு அதுவும் தனியா பண்ணிக்கணும் ஜாயமானம் கதம் அஜம்ங்கிறது ஒரு தனி சென்டென்ஸா எடுத்துக்கணும் ஜாயமானம் கதம் அஜம்ங்கிறது நம்ம காரணம் எப்படி அஜம் நாலு 5. அடுத்தது ஒன் பங்கிறது நம்பர் த்ரீ கதம் நாலு நித்தியம் அஞ்சு போட்டும் சொன்னா இந்த இடத்துல நீங்க போட்டுக்கணும் அதாவது விகாரத்தோடு கூடிய பிரதானமானது விகாரத்தோடு கூடிய பிரதானமானது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் காரணம் காரணம் வந்து அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தில் காரணம் நிர்வீகாரமா சவிகாரமா நிர்வீகாரம் நிர்வீகார காரணத்திலிருந்து ஏதாவது உற்பத்தி ஆக முடியுமா உற்பத்தி ஆகணும்னாலே விகாரம் வந்தாகணுமே மாடிபிகேஷன் இல்லாம எப்படி புரொடக்ஷன் வரவே வராது மாற்றம் இல்லாம எப்படி தோற்றம் வரும் அப்படி சொல்லணும் தமிழ்ல மாற்றம் இல்லாமல் தோற்றம் எப்படி தோன்றும் மாற்றம் இல்லாமல் காரியோற்றம் எவ்வாறு உருவாக முடிய முடியாது ஆனால் உங்களுடைய மதத்தில் அஜம் நிர்விகாரம் என்று நீங்கள் சொல்லுகிறது போல இருக்கு ஆனால் அவர்கள் அஜம் என்று பிரதானத்தை சொல்லுகிறார்கள் பின்னம்ங்கிற வார்த்தையை ஜாகிரதையா புரிஞ்சுக்கோ பின்னம்னா விகாரம் தத் விகாரம் கதம் நித்தியம் எத்து விக்காரம் எத்து எத்து சாவயம் தத் தனித்யம் எது விகாரா தத் அனித்யா எது விகாரம் உடையதாகிறதோ அது அனித்யமா புரிஞ்சு போயிடுதா இப்போ வந்து ஸ்லோகம் புரிஞ்சுது உங்களுக்கும் புரிஞ்சுது எனக்கும் புரிய திருப்தி வந்து அடுத்த ஸ்லோகம் இதில் இதையும் படிச்சுட்டோம் இல்லையா நாம படிச்சாச்சு நாம எதி இதுல என்ன இப்ப இந்த பதினொன்றாம் ஸ்லோகத்தினுடைய பரம தாத்யம் என்ன காரண அனித்யோஷ பரம தாத்யம் முக்கியமான தோஷம் எதி இந்த காரணாத் எத்தி அனநியம் இருக்கு இல்லையா அதுல போடுங்க எதிங்கிறது நம்பர் ஒன் எதி காரணாத் ரெண்டு காரியம் மூன்று காரியங்கிறது நீங்கள் சப்ளை பண்ணிக்கணும் இதில் சப்ளை பண்ணிக்கணும் சௌரியமாக இருக்கும் நான் இந்த சைடில் எழுதி வச்சிருக்கேன் காரியங்கிறது சப்ளை பண்ணிக்கணும் எதி காரணாத்து காரியம் காரியம் சப்ளை பண்ணி மூணு போட்டுக்கணும் போட்டுட்டு அனநத்வம் நாலு அனநத்வம் 4 அத்தகாங்கிறது 5 அப்புறம் ஒரு காரியம் இருக்கு இல்லையா அந்த காரியத்தை ஆறுன்னு போட்டு அதுல கூட நீங்க போடணும்னு நினைச்சா போடலாம் அந்த காரியம் போடலைன்னா கூட அதுல ஒரு நல்ல தனியாக வம்பு இல்லை இல்லைன்னா இது என்னன்னா சந்தேகம் வந்துடும் எதோட சேர்க்கறது இங்க இருக்காங்க ரெண்டாவது லைன்ல இருக்கிறது கொண்டு வந்து சந்தேகம் தனியாக காரியம்னு ஒரு அத்தியாகாரம் பண்ணி அப்படின்னு சப்பட்னாலும் நல்லதுதான் காரியம் பவதி நான் சொல்லலை சொல்லலை இப்ப சொல்றேன் புது புதுசா வந்துட்டே இருக்கு அத்தா அஞ்சு காரியம் ஆறு அஜம் ஏழு பவத்தின்னு தனியா போட்டு எட்டுன்னு போட்டு காரியம் அனன் தியம் அஜம் பாரியம் அஹ் துண்ணே அத்தராச்சாரிய தாஷியர் அப்படின் அமௌன் ஹேத்து தேத்து அமலல்த காரியம் சொல்லுக்கு மேலயே இங்க ஒரு எண்ணு அங்க இன்னொரு ரெண்டாவது லைனில் இருக்கிற காரணம் எதி காரணம் ஜாயமானாத் எதிங்கிறது நம்பர் ஒன் காரணம் நம்பர் டூ கீழே இருக்கிற காரணம் ஸ்லோகத்தில் ரெண்டாவது லைனில் இருக்கிற காரணம் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஜாயமானத் ஜாயமான நம்பர் த்ரீ காரியாத் நம்பர் ஃபோர் கீழே இருக்கிறது காரியாத் ஒரு வார்த்தை எணும் போட்டு அஞ்சு போட்டுக்கணும் போட்டு அனநாங்க ஜார அனன்வீன் சேர்த்துக்கலாம் திருமதி தான் போடலான் திருந உன்னுடைய மதத்தில்னு போடலாம் இல்லாட்டி அந்த காரியமும் காரணமும்னு போடலாம் இந்த தேங்கிற சொல் வந்து உனக்குன்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் இல்லாட்டி தேங்கிறது வந்து காரிய காரணே போடலாம் அது ரெண்டுமே இடம் கொடுக்கறது அந்த காரிய காரணே ஆனால் வந்து உனக்குங்கிறது தான் தோன்றுது உன்னுடைய உன்னுடைய மதத்தில் உன்னுடைய மதத்தில் காரணம் திரும்ப போட்டுக்கணும் காரணம் கதம் துவவம் காரணம் கதம் துவம் கதம்ங்கிறது நம்பர் போட்டுட்டீங்களா ஒன்று தேங்கிறது நம்பர் ஒன் கதம்ங்கிறது நம்பர் டூ துவவங்கிறது நம்பர் த்ரீ இப்போ என்னாச்சு காரணாத்து காரியம் அனநா அஜம் காரியம் அஜமா கம்ுவம் உன்னுடைய காரணம் எப்படி துவம் ஆகும் முதல்ல அனித்ய தோஷகா இங்க என்னாச்சு காரிய நித்தியத்துவ தோஷகா அத நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து ஸ்பஷ்டீகரணார்த்தம் ஆகிறார் சொன்னதே ஸ்பஷ்டமா சொன்னார் ஆனா இங்க என்னாச்சு காரணமும் காரியமும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் காரியமும் அஜமாகிவிடும் காரியமும் சொன்ன இங்க காரியோஷ அங்க காரண அனித்ய தோஷ அதே போட்டு பாருங்க தரிஹி காரியம் அஜம் பிதான் முக்கிய நமக்கு தரிண்டாவது நில திரும்பவும் அதை சொல்றார் பதினோரா ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தையே திரும்பவும் சொல்றார் ஜாயமானத்து காரியம் காரியாத்து காரணம் எது அனநத்வம் பவதி திரும்பவும் அந்த கருத்தை சொல்றார் எப்படி காரணம் நித்தியமாகும் இப்படி சொன்னா காரணம் காரியம் நித்தியமாயிடும் அப்படி சொன்னா காரணம் நித்தியமாயிடும் ஒன்னும் சரி வராது காரியாத்து காரணத்து ஜாயாத்து காரியாத்து ஜாயமான அதெல்லாம் வரப்போறது அடுத்தது அதனால அனநத்வம் சாத் தருகி தே கதம் த்ருவம் பகுதி இதோட நான் நிறுத்திக்கிறேன் மணி எழுத்து அடுத்த ஸ்லோவன் சொல்லலான்னு நினச்சேன் நான் முடிச்சுக்கிறேன் அதனால் நீங்கள் பொறுத்துங்கோ இதுக்கு இவ்வளோ டைம் போயிடுச்சேன்னு உங்கள் டயத்தை நிறைய எடுத்துன்னு விட்டேன் ஏன்னால் திரும்ப திரும்ப அந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி அது தெளிவில்லாமல் போனால் திருப்தியாக இல்லை அதுக்காக வேண்டி இதை கிளியர் பண்ணியாச்சு அதனால் அடுத்த ஸ்லோகத்துலேருந்து நல்லா போகிறது பார்த்துருவோம் அடுத்த வகுப்பில் பார்க்க ஓ ஜாதின்மும் ஜா்மம் தோக்காரைக்கம் யம் நமருராத் மூதவி வோமவத்வே திணாமூர் நம அய்யுள்ளே நிறு அனந்தமாண்டயே வெளிமந்தே போற்றி உய்யவே முல் உதவிக்கோ உதவிந செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கி சத்குருநாசஸ்வாமிகி ஹரி